எங்களுக்கு அபு சயிதர்கள் அப்போது சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் சஜிதா செய்யும் போதும் சஜிதாவிலிருந்து எழும்போதும் இரண்டாம் ரக்காத்திலிருந்து எழும்போதும் சப்தமாக தக்பீர் கூறினார்கள் மேலும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறே செய்ததை நான் பார்த்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டார்கள்